அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக்குழையும் விருந்து பிறர்க்கு நல்லது செய்யவே இந்த மனித பிறவி அதிலும் குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கிறது அந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளை சிந்தித்து நெறிமுறைப்படி நேர்மையாக நடந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆச்சாரக்கோவை ஐம்பத்தி நாலாவது முருவல் இனிதுரை கால்நீர் மனைப்பாய் கிடக்கையொடு இவ்வைந்தும் என்ப தலைச்சென்றார்க்கு ஊனொடு செய்யும் சிறப்பு மனுஸ்மிருத்தின்னு இந்த கருத்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இருக்குது இந்த பாடல் வீட்டிற்கு வந்த விருந்தினரை புன்முறுவலுடன் வரவேற்று முறுவல் இனிதுரை இனிய சொற்களை பேசி கால்நீர் கால்களை தூய்மைப்படுத்துவதற்கு நீரும் மனை பாய் அமர்வதற்கு ஆசனமும் பாய் படுப்பதற்கு பாயும் கிடக்கையொடு பாய் கிடக்கை அப்படின்னா படுக்கிறதுக்கான பாய் அப்படின்னு அர்த்தம் இவ்வயந்தையும் உணவோடு வழங்க வேண்டும் என்ப தலை சென்றார்க்கு ஊனொடு செய்யும் சிறப்பு காசிகாண்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூலில் சொல்லுகிறார் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருகண உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுற இருத்தல் போம் எனின் பின் செல்வதாதல் புரிந்து நன்முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இந்த பாடல் சொல்கிறது முதல்ல என்னது வியத்தல் ஆஹா வாங்கும் வாங்கும் வாங்க வாங்கும் அப்படிங்கிறோமே அதுதான் நன்மொழிது இனிது உரைத்தல் என்ன குடும்பமெல்லாம் எல்லோரும் சௌக்கியமாக மழையெல்லாம் பெய்கிறதா அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் பொருளாதாரமெல்லாம் எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்கறது எப்படிலாம் உபச்சரிக்கணும்னா எப்படி இனிமையாக பேசணும் திருந்துர நோக்கல் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ eye ஐன்னு சொல்கிறோமே அவர் கண்களை நோக்குதல் அவங்களுடைய கண்களை கண்களால் கண்களை பார்க்கணும் வருகனை உரைத்தல் வருகை என்று வாயார கூறுதல் முதல்ல வியத்தல்னால் ஹா அப்படிங்கிறோமே வியப்போட வாங்கோ வாங்கோன்னு சொல்கிறோம் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஒரே நேரத்தில் எழுதல் எழுந்து நெற்றல் இதெல்லாம் நம்ம ரீ பண்ணிக்கணும் எழுந்து வியப்போடை வாங்கோன்னு சொல்கிறது அப்புறம் மகிழ்வன செப்பல் அவர் மனம் மகிழுமாறு பேசுதல் அது இனிமொழியான மொழியில் சொல்லணும் மனம் மகிழுமாறு சொல்லணும் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல் தேவையானவற்றை கவனித்து அவருடன் அருகில் இருத்தல் அவர் பக்கத்திலே இருக்கிறது போம் எனின் பின் செல்வதாதல் அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் தூரம் அவர் கூட போயிட்டு வரணும் ஒன்பது புரிந்து நன்முகமன் வழங்கல் அவர் செல்லும்போது நமஸ்காரம் பண்ணுறது இந்த ஒன்பதும் விருந்தினரை வரவேற்று உபசரிக்கும் முறைகளாம் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் நமஸ்காரம்னாலே எல்லாருக்கும் அது அகௌரவமான விஷயமாக தோன்றுகிறது அப்படி யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை தேடி எல்லா நன்மைகளும் வந்து சேரும் பெரியோர்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் பணிவுடையன் இன்சுலன் ஆதல் அணியல்ல மற்ற பிறன்னார் இல்லையா ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற விருந்தினருக்கு மகிழ்ச்சியோடு பரிமாற வேண்டும் அங்கு வைத்துள்ளேன்னு எடுத்து போட்டுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு பரிமாறுன்னு சொல்லக்கூடாது உணவருந்துகின்றவர்களிடம் கேட்டு உபசரித்தல் ஒரு சிறந்த தர்மம் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கணும் நம்ம இதன் மூலம்தான் அன்பு வளரும் வாங்க வாங்க வாங்க என்று வாயார உளமாற அழைத்து இருப்பதை விருந்தினரிடம் அன்போடு பகிர்ந்து கொள்ளுவது பங்கித்தின்றால் பசியாரும் என்பது பழமொழி அன்போடு உணவு வழங்கினால் விருந்தினர் மனம் மகிழ்வர் அன்புதான் மிக முக்கியம் சில வீடுகளெல்லாம் கணவர் அன்போட விருந்தினரை அழைத்திருப்பார் மனைவி முகம் சுழிக்கக்கூடும் மனைவி அழைத்து கணவர் அவ்விதம் நடந்து கொள்வதும் உண்டு ஆனால் ரெண்டு பேரும் அன்போடு செய்யணும் அது தர்மங்கிறத மறக்கக்கூடாது இதில் போய் விருப்பு விருப்பு பிடிக்கிறது பிடிக்காமல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் இது பண்ணக்கூடாது கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து விருந்தோம்ப வேண்டும் என்ற உயர்ந்த தர்மத்தை திருவள்ளுவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அப்பூதியடிகளுடைய கதையில் இதை நாம் நன்றாக பார்க்கலாம் அப்பூதியடிகள் ஓர் அந்தனர் திருநாவுக்கரசர் வேளாளர் திருநாவுக்கரசர் வந்தவுடன் அவர் மீது பேரன்புடன் அனைவரும் சேர்ந்து அவரை போற்றி வணங்குகின்றனர் ஒரு வேடிக்கை கதை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒருவர் என்ன பண்ணுவார் அவ்வப்போது துறவிகளை எல்லாம் அழைத்து வந்து உணவிடுவார் அவருடைய மனைவிக்கு இது ஆக பிடிக்கலை ஒரு நாள் ஒருவரும் கிடைக்கல கஷ்டப்பட்டு ஒருவரை கூட்டிகிட்டு வந்தார் கணவன் கா வாங்க கடைக்கு போயிருந்தார் வந்த விருந்தினர் குளித்து விட்டு வந்தார் துறவி அவர் மனைவி உலக்கையை எடுத்து தயாராக வைத்தார் ஏதோ பூஜை பண்ணி வைக்கிற மாதிரி வச்சாங்க இது எதற்குன்னு விருந்தினர் கேட்டார் அந்த துறவி என்னுடைய கணவர் விருந்தாளி சாப்பிட்ட பிறகு உலக்கையால் ஒரு அடி கொடுக்குற வழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க இதை கேட்டு பயந்து போன அந்த துறவி வீட்டினுடைய பின் வழியாக ஓட்டம் அந்த நேரம் பார்த்து கணவர் எல்லா சாமான்களையும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார் ஏன் விருந்தாளி ஓடுறார் இந்த துறவி ஓடுறார் அப்படின்னு மனைவிட்டை கேட்டார் அவர் என்ன சொன்னார்னா அவர் இந்த உலக்கையை கொடுங்க எனக்கு வேணும்னு கேட்டார் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் அந்த உலக்கையை எடுத்துக்கிட்டு வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடினார் அந்த துறவி அவ உலக்கியோடு வரதை பார்த்து ஓடி மறைஞ்சார் இது ஒரு கதையாக சொல்கிறது இப்படிலாம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக சொல்கிறோம் நம்முடைய கஷ்டங்களை வெளிக்காட்டிக்காமல் விருந்தோம்பணும் அப்படிங்குறதான் இதனுடைய நோக்கத்தை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையில் சண்டை ஏற்பட்டால் விருந்தினர் அந்த வீட்டில் இருந்தார்னா சொல்லிக்காமல் வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ரொம்ப கருமியா கஞ்சர்களாக இருக்கக்கூடிய தம்பதிகள் விருந்தாளியை விரட்டுவதற்காக அவங்களுக்குள்ளே சண்டையிடுறது மாதிரி நாடகம் கூட போடுவார்கள் ஆனால் அவர்களையும் ஒரு விருந்தினர் ஒளிந்து கொண்டு சண்டை இல்லை என்பதை அறிந்து உணவருந்திய கதைகளும் உண்டு கண்ணினால் அவர் கண் விழா கண்டு ஆறுதல் என்றார் ஷேக்கிழர் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்த்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர்கள் விழா பொலிவு கண்டு ஆறுதல் வேண்டும்னர் ஆக உணவு அவர்களெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் ஆக இந்த குரட்பாலருந்து நம்ம என்ன படித்தோம்னா யார் விருந்தாளியாக வந்தாலும் முதல்ல முகம் சுழிக்காமல் அன்போடு வரவேற்கணும் ஒரு தண்ணீர் பா டம்ளரில் கொடுத்தா கூட போகிறோம் எங்களுக்கு தான் முடியும்னு சொன்னால் கூட போகிறோம் அன்பான வார்த்தைகளாவது தேவை அதுதான் இங்கே சொல்கிறார் முதல்ல இன்முகத்தை காட்டணம் அதாவது முகத்தில் அன்பு நன்றாக வெளிப்பட வேண்டும் இனிமையான சொற்களோடு அவர்களை வழி நடத்த வேண்டும் இதையே மனுஸ்மிருதியிலையும் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது சமீபத்தில் தான் ஆத்ம வித்யா வகுப்புல பார்த்துருக்கும் இந்த குரட்பாவினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து